உயிர்தராதனையில் பங்கு பெற்ற நாம் இந்த ஆண்டிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் முடியாக அவரை தரிசிக்கும் முடியாக அவருடைய ஆராதனை சரத்துக்களை கடந்து வரும் ஒரு பாக்கிய நம்ம எல்லாரும் கிடைக்க பெற்றமைக்காக நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆகிய கர்த்தர் நம்மளுக்கில் எழுந்திரி இருக்கின்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு அரசனாகி தாவித்துச் செல்வது போல இப்படியே பரிசுத்தின் கண்டேன் என்று சொல்லியிருப்பது போல அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு நாம் தேவ சமூகத்தில் காணப்பட்டு தேவனுடைய கண்டு களி உடந்தவர்களாக கடந்து போக கர்த்த நமக்கு உதவி செய்வதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நம்முடைய அதிமக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வேத பாகங்களை நாம் தேவத்தோடு உணவாசித்து தியானிக்கலாம் அப்போ சொல்லி ரோமாபுரி கழுதி முதலாவது ரோமாபுரியம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது ஆவின்படி தேவனுடைய மருத்துவரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனு இருக்கிறார் மாமிசத்தின்படி தாவிதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுழனன்று மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரமாக இருக்கிறார் என்று அறுபது அநேக அவதாரங்கள் தோன்றியிருக்கிறார்கள் அநேகரை மக்களும் நம்பியிருக்கிறார்கள் வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் உண்டு என்று சொல்லி பரிசுத்தேத வாக்கியம் சொல்லுகின்றது அவர்களும் எப்படி வந்தார்கள் எப்படி போனாலும் என்று சொல்லி மனிதர்கள் அறிந்து கொள்ளாமல் அவர்களின் தெய்வம் என்று வணங்கியிருக்கிறார்கள் தேவன் என்பதற்கு தேவக்குமார் என்பதற்கான உண்மையான சாட்சி என்னவென்றால் அவர் மறித்து உயிர்த்தெழுந்ததே அந்த சாட்சி என்று அப்போசனாக பவுல் எழுதியிருக்கிறார் அந்த இயேசு மனிதன் என்று ஒரு மனுஷன் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது என்று கிறிஸ்தவ மதத்தை அழித்துக் ஒரு மனுஷன் மிகமாக இயேசுநாதரை தேவன் அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவரை தரிசித்த அவர் மூலமாக தெய்வீக திட்டங்களை தெரிந்து கொண்ட பிறகு இவர்தான் அரகூடி வரக்கூடிய மேசியா இவர்தான் இருக்கிறார் என்று எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சாதாரண செத்து போன மனிதர்களை தெய்வம் என்று வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இத மாதிரி ஒரு தேவக்குமாரனாகி கிறிஸ்துவை ஆராயிப்பதற்கான ஒரு பாக்கி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மகா பெரிய மேன்மை என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவர்களுக்கு நன்றி செலுத்துவோமாக ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினாலும் நினைப்பட்டுக் கொண்டிருந்தோம் எத்தனையோ ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தில் இவைகளெல்லாமோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தங்களை உண்டாக்கிற கடவுள் யாரென்று கண்டுபிடிக்க முடியாதபடி குருடலாக இருக்கிற நாட்களிலே நம்மை உண்டாக்கிற ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு பாய்க்கு நமக்கு கிடைத்திருக்கிறதற்காக நாம் மேன்மையுடைய என்பதை தேவசமூத்தின ஆசைப்படுகின்றோம் அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து விவசாய தெற்கு தரிசி சொல்லும்போது இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாலாவது பிடிவாசிக்கலாம் அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் மாண்ட ராட்சஸர்கள் திரும்ப எழுந்திரார்கள் அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் மாண்ட ராட்சஸர்கள் திரும்பி எழுந்திரார்கள் சாரித்து சங்கரித்து அவருடைய பேரையும் அழியப்பணி அப்படிப்பட்டவர்களை கொடிக்கணக்கான மக்கள் தெய்வம் என்று வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மருத்துவருந்து உயிரோடு தேவ குமாரனை வணங்குகிறோம் என்ற நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இந்த கணேகர் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் வெட்கப்பட்டுக் கொண்டு மற்றவர்கள தப்பதுமாக எண்ணுவார்களே யேசுநாத கடவுள் ஒன்று ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியில் நாம் இருக்கிறோமே என்று சொல்லி வெக்கப்பட்டுக் கொண்டு கடவுளுக்கு ஆராதனை செய்கிற மக்களும் இருக்கிறார்கள் நாம் அப்படி அல்லாதபடிக்கு இதமாய் மிகவும் மகிழ்ச்சிகரமாக மறித்து உயிர் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம் ஒருவர் தான் தெய்வம் என்பதற்கு ஆதாரம் என தெரியுமா மறுத்து வருந்தவர் உயிரோடு எந்த தெய்வங்களும் உயிரோடு எழும்பவில்லை என்பதை எல்லாம் மதத்தவருக்கும் தெரியும் செத்து போனார்கள் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று இன்றைக்கு அநீகருடைய கேள்வி கடைகள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் அப்படி மறிக்காத ஒருவரை மறித்து போனதாக சொல்கிறார் என்று சொல்லுகிறார்கள் உயிரோடு எழுந்திருக்காத தெய்வத்தை எழுந்து விட்டார் என்று சொல்கிறார் என்று அன்றைக்கே நபிமார்கள் பெருந்தலைவர்கள் அமிரமாக சொல்லி நேரடியாக கண்ட காவலர்களை பணம் கொடுத்து கண்மூடித்தனமாக சொல்ல வைத்து இன்றைக்கும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர் இன்னும் உயிர்த்தனவில்லை ஏசியா இன்னும் வரவில்லை யூத மதத்தவர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏசியா வரவில்லை ஆனாலும் அந்த யூத மதத்தின் அடிகம் உடைய இசைமே நாட்டில் இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது அவை குறித்து அவர் கண்டுகொள்ளாமல் இது ஒரு மத சடங்காச்சாரம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே பெரும்பகுதி மக்கள் அதை செய்கிறார்கள் அமெரிக்காவும் செய்கின்றது அமெரிக்காவுடைய ஆதரவு நமக்கு தேவை என்று சொல்லி அப்படித்தான் அடங்கியிருக்கின்றார்கள் தவிர என்னை யூதர்களை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் பிரியமான தேவஜானமே எந்த சமுதாயத்தில் வந்தாரோ அந்த சமுதாயம் இது இருக்கின்ற காலத்திலே புறஜாலிகளாகிய வர்களாக அழிந்து கொண்டிருந்த நம்முடைய கண்களை திறந்து இவர்தான் தேவகுமார் இவர்தான் தேசியா இவர்தான் உலக ரசிகர் என்பதை அறிந்து ஆராதனை செய்ய முடியாத ஒரு பாக்கியம் இணைத்திருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரை தான் சோத்திரி இப்போ ஒன்று குருந்திய மூன்றாவது அதிகாரம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை உள்ள அசங்களிலே பவுல் சொல்வதை வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை அடைந்ததும் ஒப்புவித்ததும் என்னவென்றால் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் மறித்து அடக்கம் நாளில் உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் சொல்லி அப்போ சாயித்த போல் சொல்லுகின்ற மார்க்க்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை குறித்து அவர் இப்படி சொல்ல வேத வாக்கியத்தின்படி பழையாட்டு சரித்திரத்தை மிக நன்றாக தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷன் கமாலில் விசேஷத்தை வேத பண்டிகை வேதம் பெற்றுக் ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகின்ற நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்தார் பிரஜாபதியானவர் மனு குலத்திற்காக மறித்தாலன்றி மணமக்களுக்கு மீட்பு கிடைக்காது என்று ரிக்வேதத்தை அப்படியே எந்த பிரச்சார பிரஜைகளுக்கு அதிபதியாக வந்தால் யாரும் மணமக்களுக்காக மனு கர்மத்துக்காக மறிக்கவில்லை அவருடைய தப்பினத்திற்காக சண்டையிலே போட்டு மண்டை உடைத்து சென்றிருக்கிறார்கள் பல தோழ்களிலே மறித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வழங்குற மனுக்குலத்துக்காக மறித்தவர் மனுஷனுடைய பாவத்துக்காக மறித்தவர் இந்த மகாபரிசுத்தம் உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறார் விவசாயத்திற்கு திருச்சி சொல்லும்போது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் அவர் இப்படி சொல்லுவதை வாசிக்கலாம் விவசாய அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் இடுக்கலில் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் ஜீவர்களோடு தேசத்திலிருந்து அறப்பொண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார் பின்மார்கரோடு அவருடைய பிரையர குடி நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யமானோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை வாயு வஞ்சனை இருந்ததில்லை வாசிங்க கருத்துரோ அவரின் ஒருக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமாக கை நாளை வாய்க்கும் என்று சொல்லிநாதர் பிறப்பதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக இப்படி சொல்லி இருக்கிறார் குற்ற நிவாரண பணியாக ஒப்புக் கொடுக்கப்படும் போது நம்முடைய பாவத்திற்காக வேலை வாக்கி திரும்ப நம்முடைய பாவத்திற்காக மறித்து அடக்கம் என்னப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாவது நாளில உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லித்தாவியவர் சொல்லுகிறார் இயேசுநாத வாழ்க்கை நடந்ததெல்லாம் எல்லாமே ஒன்றை கூட செய்யவில்லை என்று சொல்லி வர சுத்த வேதாகமத்தில் வாசுகின்றோம் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையல்லாமல் தாமாய் ஒன்றைமியே செய்ய மாட்டார் என்று இயேசுநாதர் சொல்லுகின்றார் நமலாறுமதி இயேசுநாதனுடைய பிள்ளைகளாக ஆகியிருக்கின்றோம் நம்முடைய விருப்பத்தை தான் சொல்வதை ஆண்டவரி செய்ய வேண்டும் என்றுதான் விரும்பினாலும் என்று விரும்புகிற மக்கள் குறைந்து விட்டார்கள் உயிர்த்தெழுந்த நாளிலேயே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதான கட்டளை என்று தெரியுமா தேவன் சொல்வதை நாம் செய்ய வேண்டும் நமக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்காக கல்வாழ்ச்சியில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் ஏதோ சூழ்நிலைக்காக மனிதனுடைய அக்கிரமத்துக்காக மறித்துதான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தத்திற்காக வரவில்லை உலகத்தை உண்டுமே பிதாவாயி தேவன் தீர்மானித்திருந்த தீர்மானத்தை நம்முடைய தீர்க்கத்தரசிகளுக்கு வெளிப்படுத்தி இனிதமாக குமாரம் தோன்றுவார் அவர் இவ்விதமாக மறித்து அடங்கம் எனப்படுவார் மூத மதத்துவர்களுக்கு இவர்கள் எல்லாம் கண்களுக்கு மறைக்கப்பட்டுவிட்டார் ராஜாவாக வருவார் என்று இன்னும் அதை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்தி கிறிஸ்தவர்களுக்கு ராஜராக வருவதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தேவாலயம் கட்டி கொடுத்து அவனை தேவரை போல வைத்து ஆராதிக்கக்கூடிய காலம் அடுத்து வரப்போகின்றது பேசிய அந்த உலகத்திற்கு வந்தது நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மறித்து அடக்கப்படப்பட வேண்டும் என்ற வேத வாக்கியங்களின்படி அவர் மறித்து அறிந்து இங்கே பவுல் மிக தெளிவாக எழுதுகின்றார் மறுபடியும் பதினைந்தாம் காலம் நான்காவது சனவாசிகளம் ஆறாம் அதிக ஆறு இரண்டாவது வாசிக்கிற நேரத்தில் இங்க திருக்கணி விதமாக சொல்வதே வாசிக்கலாம் ரெண்டு நாளைக்கு பின்பு அவர் உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளிலே நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாமளுடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று தீர்க்கு இதற்காம் சொன்னதை நிறைவேறிவிட்டதே இதை நாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்காக தீவிரமாக செயல்பட்டு ஒருத்தி மனுஷன் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம் என்று எழுதியிருக்கின்றபடி நாம் எல்லாரும் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மறித்தார் என்று பரிசு தொகமாக்கி நமக்கு விளக்குகின்றது நம்மை பிளக்கமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் தலைப்பெண் கவலைப்படுவார்கள் கண்ணீர் வெடிப்பார்கள் ஒரு பாட்டில் பிளட்ட வேண்டுமானால் கொடுப்பார்கள் பிள்ளை பிழைப்பதற்கு நான் சாகப்போர் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சமாக தன்னுடைய பாசத்தினால் அப்படி செலவு செய்துவிட முடியும் ஆனால் நம்ம ஆதாமுடைய சந்ததிகளாக பிளஸ் தேவனத்தவர்களாக வாழ்ந்து கொடுத்த நமக்கு கொடிய பாதிகளாக தியமனுக்கு விரோதிகளாக சத்துருக்களாக இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக நான் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக மறிப்பதற்கு நாதிரி உலகத்தில் வந்தார் அதை தேவனுடைய அன்பு என்று சொல்லி பரிசுத்த போல் மிக தெளிவாக எழுதுகிறார் ஒருவன் மறிப்பது அறிந்து நல்லவனுக்காக ஒருவேளில் ஒருவன் அணிக்க துணிவான் நம் பாவிகளாக இருக்கிற கருசு நமக்காக மறித்தனாலே நமது மீது வைத்திருந்த அன்பை விளங்க பண்ணினார் அன்பே சிவம் என்று சொல்லி சொல்வார் அன்பு சிவம் அல்ல அப்படின்னா ஒரு பெண்ணை நேசிக்கிறதோ அதான் சிவன் தான் சொல்றான் கடவுளுமே தேவன் அன்பாகவே இருக்கிறார் வேதவாய்க்கு அந்த அன்பு எப்படி வெளிப்பட தெரியுமா தம்முடைய ஜீவனை மனிதனுக்காக கொடுத்தபடிதான் செத்து போயிருக்கிற மனிதன் எல்லாரும் பிழைத்து வாழ வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக சிந்த உலகத்தில் வந்தார் பெரிய பாதத் ஜனமே அவர் ஆறு மூன்றாவது நாளிலே பிழைத்து அவரை தொடர்ந்து கொள்வோம் என்று தீர்க்க பரிசு சொல்லியிருக்கிறது போல அவர் செய்த தியாகத்தினுடைய வல்லமை நம்மை பிழைக்கச் செய்திருக்கிறது மறித்தும் போத நம்மை தேவனுடைய ஜீவனை இழந்து மறித்தவர்களாக வாழ்ந்து நம்மை இப்பொழுது ஜீவன் உள்ளவர்களாக மாற்றி இருக்கின்றபடி நான் யேசுநாதனுடைய உயிர்த்திறந்த தினத்தை கொண்டாட கலந்து வந்திருக்கிறார் நிறைய மறித்திலே கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் கூத்தோரை விட்டு வேறுபடு அப்பொழுது கிறிஸ்துவை பிரகாசிப்பார் என்று வேத வாக்கியம் சொல்வது ஒன்று போன்ற முதல் வாசிக்கலாம் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தளுள் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மதிக்கிறது போல கிறிஸ்துவன் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவரவன் நண்பன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் முதற்பதற்கு பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார் என்று சொல்லி அப்போது வாங்குவரிசு எழுதுகின்ற வேதத்தை மிக அதிகமாக ஆராய்ச்சி படினவர் தேவனோடு கூட நேரடியாக மூன்றாம் ஆணவருக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனோடு பேசிய ரகசியங்களை அறிந்து கொண்டவர் அவர் சொல்லுகின்றார் ஆளாம் அனுசனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மருத்துவர்கள் உயிர்த்தலும் உண்டாகிவிட்டது அகனால் இயேசுநாதர் மனுஷனாக வர வேண்டியது அவசியமாகிவிட்டது முந்தின ஆதாம் அந்த ஆதாமுக்குள்ளாக இல்லாறு மறிக்கிறது போல பாவம் செய்யாதவர்கள் மறித்தார் ஆதாமின் மீறுதலுக்குப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது என்று எழுதியிருக்கின்றார் அப்படி மரணத்தில் இருந்த மக்களை உயிர்ப்பிப்பதற்காக பெரிய பணக்காரர்கள் ஐசிடுவார்கள் கேட்கிறார்கள் இயேசு வந்ததனால எங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் எங்களுக்கு தான் எல்லாம் இருக்கிறதே அந்த இயேசை கும்பிட வேண்டும் என்று சொல்லப்படும் ஆதாமுக்குள் மறித்து விட்டீர்கள் இப்ப நீங்கள் உயிரோடு இருக்கிறதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஜீவனை இழந்து போய்விட்டீர்கள் மனிதனுடைய தேவை என்ன தெரியுமா இறைவனுடைய ஜீவனை பெற்றுக் மனுஷனுக்கு தேவை ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கிறது சாகரவிலும் கூடந்து வீட்டை பெருசா கட்டாம போறோமே அந்த தோட்டத்தை வாங்காம போறோமே என்று உலக ஆசைகள் எல்லாம் மனுஷனுக்கு இருக்கின்றது அதைத்தான் மனுஷன் விரும்புகிறதை விரும்புகிறது என்பதற்கு அறியாதபடினாலே அந்த ஆத்மா ஆசையை அடக்கிக் கொள்ள முடியாதபடி மனிதர்கள் யாரும் அழிந்து கொண்டிருக்கிறார் ஆசையை அழித்து விடு இல்லையே ஆவி எடுத்துவிடு என்று சிலிருக்க அவங்க ஆவியை எண்ண எடுத்துடலாமே தவிர ஆசை யாருக்குமே அழிக்க முடியாது செத்த அந்த ஆசைதான் மறுபடி வந்து ஒரு அழக்கழிக்கப்பட்டு அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஆசை அடங்காமல் போறது காரணம் என்னவென்றால் ஒரு நாள் இறைவனுடைய ஆத்மாவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தது ஜீவன் மனுஷனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தது அவன் மகிழ்ச்சிகரமாக குறைவற்றவனாக எதையுமே குறித்து கவலையற்றவனாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த ஜீவன் அவனை விட்டு பயமும் கவலை அவனுக்கு ஆரம்பித்து அந்த ஜீவனை மறுபடியும் கொடுப்பதற்காக தான் இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசுநாதர் என்னப்பா தந்தார்னு கேட்டால் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே மாட்டார் நம்ம நல்லா இருக்கிறாங்களே என்ன தந்தார்னு எப்படி சொல்றது என்றுதான் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆத்மா மறிக்கிறார் இந்த ஆத்திரமா அந்த மாடி விட்டு பிரிக்கும் போது மற்றபடி யாருக்கு தேசம் அல்ல ஜீவன் உள்ள ஒரு தேசம் இயேசுநாதருடைய ஜீவனை பெற்று மாற்றிருந்தான் பர்மகத்திருப்பாங்க யாரும் எங்கே இருக்க மாட்டார்கள் ஆகினால் அருமையான தேவ ஜனமே யேசுநாதர் உயிர்த்தெழுந்தபடியினால் அந்த ஜீவனை நாம் பெற்று வாழ்கின்றோம் அதனால் போல சொல்லும்போது மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மறித்தோரின் உயிர்த்தலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார் என்று அவர் வேதத்தில் நிறைய இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் உயிர் தருவார் என்று சிலர் நம்பியிருக்கிறார்கள் சிலருக்கு அது ஏற்கனவே வந்தாச்சு என்பது போலியான நம்பிக்கை அப்படி போலியா தங்களுக்கு கிடைக்காது என்று ஒரு சடங்காச்சாரம் வைத்திருக்கிறார்கள் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஆராதனை அவர் அவரது பரிசுத்தாவி பெற்றவர்கள் தான் கம்பெனியில் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு சிஐசை கத்தோரிக்கையில் கூட இருக்கிறது பரிசுத்தாவி பெறாது போனால் ஒரு சடங்காச்சாரம் அதை வைத்திருக்கிறார்கள் பெந்தைகோசுகார் அதை மறந்துவிட்டார்கள் அவர்கள் தெரியாமலே போய்விட்டது காரணம் என தெரியும் திருப்தி அடைந்தவன் மிதிப்பான் முடிஞ்ச உடனே முடிந்தது என்று நினைத்து விட்டார்கள் அடைய முடியாமல் இருக்கிறார்கள் நமது தெளிவாக தேவந்தமுடி பக்தர்களுக்கு நம்முடைய மருத்துவம் கற்றுக் கொடுத்த சாத்தியத்தை இங்கே ஒரு மருத்துவம் எழுப்பி அவருக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக என் இறக்கல் செய்து நம்மையும் அந்த ஜீவனை பெற்றவர்களாக மாறச் செய்திருக்கிறபடி நான் ஆண்டவனுக்கு நம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டு எல்லாரும் போல கிறிஸ்து பிழைக்கிறார்கள் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆதாம் எனக்கு தெரியாது ஆதாம் எனக்கு சொந்த காரணம் அல்ல அவனுடைய மதத்தைச் சேர்ந்தவன் என்று யாரு சொன்னாலும் அவனுக்கு அந்த மரணம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது பறக்கும் பொழுது மறித்தவனாகத்தான் பறக்கிறார் ஜ அவசியமாக இருக்கின்றபடியால் அந்த ஜீவனை கொடுப்பதற்காக தேசநாதர் வந்தார் என்று பரிசுத்தவேலாகவும் சொல்லப்பட்டது அடக்குமண்ணப்பட்டு பின்னர் அவர் உயிரோடு எழுந்தார் என்று பரிசுத்தவே நமக்கு படிப்பிக்கிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை அவசரங்களை வாசிக்கின்ற மரத்துக்குள்ளாக ஞ்சதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படியெல்லாம் இயேசுநாதர் மறித்து அடக்கு மன்னப்பட்டு உயிரோடு எழுந்தது போல நாமும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த ஜீவனுக்குள் வர வேண்டும் என்று திருமறை மிக தெளிவாக காட்டுகின்றது வேத வாக்கியத்தை நாம் மாற்றி நிற்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது எப்படி இருந்தாலும் போதாம் என்று சொல்வது ஆண்டு அறியே மாற்றுகின்ற ஒரு காரியமாகிவிட முடியும் வேத வாக்கியம் எப்படித்தான் சொல் வேத வாக்கியங்களின்படி அரியலமாக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாடு உயிரோடு எழுந்தார் ஹரிக்காமலேயே சாதர் மக்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வியில் எழுதி கொடுத்தவர் என்பதை மறிக்காதவரில் அவருக்கு அந்த ஜீவன் கிடைக்கிறது இல்லை அவருக்கு அந்த தண்டனை மாறுகிறது ஒருவருக்கு ஒருவரு வேணா மறிக்கலாம் உலகத்து எல்லாருக்காகவும் எல்லாரும் உண்டுபடியில் பிரஜாபடியானவர் வந்து மறித்தபடினால் எல்லாருக்கும் அந்த மீட்பு உண்டாயிருக்கிறது ஏற்றுக்கொள்கின்ற அமைத்துள்ளாரீவனை பெற்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாகரூவில் கூடியிருந்திருக்க நம்ம எல்லாருந்து ஜீவனை பெற்று இருக்கின்றோம் எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பகல் கற்றுத்தருவது நாம் அமர்வடியும் வாசிக்கலாம் வாசிக்கிறபடியும் கிறிஸ்துக்களாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக நியாயஸ்தான பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படியே அந்த மரணத்துக்குள்ளாக நாமளும் சேர்ந்தால்தான் அந்த ஜீவனமக்கு வர முடியும் என்ற சில வருஷத்தை மிக தெளிவாக எழுதுகின்றார் கிறிஸ்தியாக ஞானசானம் பெற்ற நாம அனைவரும் அறியாமல் இருக்கிறீங்களா புதிதான ஜீவனு நாமும் புதிதான ஜீவனு நடந்து கொள்ள முடியும் மரணத்துக்குள்ளாக ஞானஸானாலே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அடக்கம் தெரியும் பிரியமான தேவதாக மறித்து அடங்கம் எனப்பட்டுதான் உயிரோடு வர வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அறிந்திருக்கின்றபடியால் குழந்தைகளுக்கு ரெண்டு தண்ணீரி தலையில் வைத்து இதுதான் ஞானஸ்தானம் என்று சொல்லி மாற்றியமைத்து விட்டான் என்பதை அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறது வார்த்தைகளை மாற்றி அமைப்பது மக்களுக்கு அதிகாரத்தை கண்டளங்களை மாற்றி போதிப்பது வேலையாக இருக்கின்றது அதை ஏற்றுக்கொள்வது எல்லாரும் இறைவனை விட்டு விலகி போய் வருகின்றனர் அதிவரிசனாகி ஆதாமியவாடு பாவமரியாத பரிசுத்தமான பிள்ளைகள் தேவனா நேரடியாக உண்டாக்கப்பட்டவர்கள் தேவனைப் போலவேண்டாக்கப்பட்டவர்கள் எந்த உபதேசம் கொடுப்பதற்கு செல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் இருந்த போதிலும் சர்ப்பத்து உள்ளே சென்றான் என்று எடுக்க வைக்க வேண்டும் என்று போராடுகிற காலமாக இருக்கு அவன் கொல்லவும் அழிக்குவர்களின்றி பேருந்துக்கு வரான் என்று இரையேசி சொல்லி இருக்கிறபடியால் மிக கவனமாக கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறானவர்களை சொல்லுகிற யாரிடத்திலும் பழக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களை படிப்பிக்கலாம் என்ன விடாமலும் அடைந்து விட்டார்கள் இறுதி வஞ்சிக்கப்பட்டது போய் இறுதியும் வஞ்சிக்கப்பட்டிருக்கமோ என்று சொல்லி பயப்படுகிறேன் இந்த பூசலாகி வரி சுத்த போல் சபையார் கருதி இருக்கிறார் அதனால் தேவஜானமே இதன மறித்து அடக்கம் என்னப்பட்டு உயிர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றது நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய அடக்கம் பண்ணுதல் என்கிற ரெண்டு சத்திய நிறைவேறு அதை தப்பிதமாக கொடுத்து விட்டால் நிச்சயமாக அந்த சத்தியம் செயல்பட மாட்டார் ஒரு டாக்டர் ஒருவர் குடும்பமாகல்றையேற்று வீட்டுல சொல்லி பருவம் கிடைக்காது நீள நிறகு தான் போவீங்க பாஸ்ட் எப்படி சொன்னாரி அவங்களை வேதனைப்படுத்த முடியாது சொல்லி போடுறேன் சரியா சொல்ல தெரியாம புதிய சுவாசி எப்படியா சொல்லி மக்களை அவங்க தாய்ல பேர் வேதனைப்படுத்தி தாப்பு நார்க்கு ரொம்ப வர்த்தங்க என்னடா இப்படி உங்க பாஸ்ட் எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எங்களை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று சொல்லி அவருக்கு வருத்தமாக வரச்சியல் உபதேசம் வரும்போது நாங்குநீர் சபைக்கு ஒரு பண்டிகை ஆராதனைக்கு போய் நடத்தி விட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போகலாம் எங்க போகணும் தாயார் தகப்பனாரும் எங்களை உபசரித்தார்கள் உட்கார்ந்து கேட்டார் நாங்கள் பரவல் போக மாட்டோம் நீங்கள் சொல்லுறீங்களே அது எப்படி என்று உங்களை எங்களுக்கு தெரியாது சார் பார்த்து எங்களுக்கு சந்தேகம் என் பையன் சொல்லுவானே உங்களை சொல்லவில்லை பரலோகத்து யார் போவார்கள் யார் போக மாட்டாள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தை நான் பிரசங்கிக்கின்றதே தவிர யாரை குறிப்பிட்டு நாங்கள் சொல்லுவதில்லை என்று சொன்னதற்கு அவர் அப்படினா நாங்க போக மாட்டோமா அதை நீங்க தான் முடிவு செய்து கொள்ளணும் போவீங்க ரஷ்யப்படாட்டி போக மாட்டீங்க அதிகாரத்தை ஆச்சரிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் தடவை அந்த வசனத்தை வாசித்தார் விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் பெரிய சின்ன பிள்ளையில ஞானஸ் எடுத்துட்டு மே அவருக்கு ஒரு வழக்கு கொடுத்தேன் இது செழிப்பாக இருக்கலாம் நன்றாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பாட்டு பாடலாம் ஜிதம் பண்ணலாம் கடைசியில் பலன் பூஜ்யமாகிவிடும் விசுவாசியாதவனோ என்ன தேவை கிழங்கு கப்பக்கலங்கு சொல்லுவாங்க அந்த மரச்சீனி கிழங்கு குச்சி இருக்கு கலங்கு வைக்கிறது அந்த குச்சியின் ஊட்டு பகுதி கிளாமல் தலைகளாக ஊதி வைத்து விட்டால் அது பலருக்கும் வளரும் மரமாக மாறும் என்ன வைக்காது தெரியுமா கிழங்கு வைக்காது அந்த கிழங்கு நடக்கிற நாட்களும் பெரிய ஆட்களை ஊடுவாங்க சின்ன பிள்ளைங்களை குச்சி வெட்டவங்க மூட்டு பகுதிக்களை வச்சு வச்சுதான் அடிக்கடி கட்டி அது விஷயம் தெரிஞ்சதும் எல்லாமே தலைகளாகத்தான் இருக்கும் அகையினாலே உங்களுக்கு சொன்னாங்க மாத்தி வச்சுட்டாங்க அருமையான தேவந்த வல்லமை எப்படி மனுஷன் பெற்றுக் கொள்வோம் அந்த எப்படி அடைந்து கொண்டு இயேசுநாதன் மறித்து இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன் சொல்லுவதால் அதற்காக இயேசுநாதர் மறித்து ஆரம்பிச்சல் பரிசுத்தல் சொல்ல அடக்குமண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு வந்தார்கள் ஏன் மறிக்க வேண்டும் ஏன் அடக்கம் அதற்கு பின்னால் ஏன் உயிரோடு இருக்கும் போதே அந்த சிப்பாய்களை நான் கேட்டால் இப்போ இறங்கி மாறுமே சிறுவில் இருந்து அப்ப நாங்கள் தேவகுமார் விசுவாசுகிறோம் என்று சொல்லி கேட்டார்கள் அதற்காக இயேசி இறங்கி வரவில்லை பிதாவினுடைய கட்டளை வேத வாக்கியத்தின்படி எழுதியிருப்பது எதற்கு தெரியுமா மனுஷனுடைய பாவத்திலும் விடுதலை ஆக்கி அவன் பாவ மதிப்பை கொடுத்து அவர் பரிசுத்தாவை கொடுத்து தேவகுமாரனை தேவனை போக அவரை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வேதம் எழுதினியா வேத வாக்கியங்களை தப்பிதமாக பிரசங்கித்து மக்களை தப்பிதமாக நடத்துகிற கூட்டங்களும் இன்றைக்கு உயிர் தந்த பண்டிகையை கொண்டாடிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக அமீதமாக பணத்துக்கு மறித்து அடங்கம் பண்ணப்பட்டு அடுத்த ஐந்தாம் தோசனை வாசிக்கலாம் அவருடைய மரத்தில் சாயம் எடுக்கப்பட்டவனால் மரணம் அடக்கம் உயிர்த்தடுதல் மறுச்சாட்களே மல்லாக்கா தான் குழியில வச்சு அடக்கம் பண்ணுவாங்க கணுத்து போட மாட்டாங்க அவர் ஷைட் ஆக்கார வச்சியும் மண்ணு போட மாட்டாங்க மல்லாக்கா தான் வைக்கிறேன் ஏன் தெரியும் ஒரு உயிர்த்தெழுதல் ஒரு நாள் நடக்கப் போகின்றது அகிராவது உயிர்த்தர்கள் அப்படியே மேல் நோக்கி வர வேண்டும் என்பதற்காக தேவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தேவருடைய பிரசவத்தை கண்டு சட்டத்தை கேட்ட பாடி அப்படியே எழுந்து வர வேண்டும் என்பதற்காக எல்லா பாதியிலும் உயிரோடு அகில உயிர்த்தளவில் அவர்கள் வெளியே வருவதற்காக அப்படி அடக்கம் பண்ணப்படுகிறது என்று தெளிவுபடுத்துகின்றனர் ஞாரஸ் இன்றைக்கு தப்பிதமாக மூழ்கி கொடுக்கின்றவர்களும் தப்பிதமாக கொடுக்கிறார்கள் சிலர் மூன்று தடவை முக்கிறாங்க புதா குமார் புதாவுக்கு ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது எல்லாருக்கும் ஞாசம் எடுத்துட்டாட்சி ஒரு தப்பிதமான ஒரு எண்ணம் யோர்தான தள்ளில் எங்கே எடுப்பாங்க தெரியாது எங்கே எடுக்கலாம் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினா ஆயுத கிறிஸ்து சீசர்களோடு கூட ஞாபகம் கொடுத்தார் என்று அந்த காண்பாஜி மந்திரிக்கு பிரிப்பு உபதேசம் கொடுத்து ரத்தத்தில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது உபதேசம் எங்கிருந்து அவன் போறான் நமக்கு சொல்ல வேண்டிய சிலரை வாங்கிட்டு போன அவ்வளவுதான் உரிமை தவிர யாரிடையே பணமத்திலிருந்து விடுதலாக விரும்புவதில்லை சிலர் மனம் திரும்பி இருக்கிறான் இடத்துல சில நன்மைகள் கிடைக்கும் கவலைகள் மாறும் அருமையான போது அவங்க சொன்னாருமா இருந்தா பாசுங்க நாளைக்கு யோர்தான் இதில் ஞானசாமி பண்ணிட்டாரு அங்க தங்கியிருந்த ஆட்சியில ரெண்டு மூணு பெண்கள் ஆத்திரி வந்தாங்க ஐயா எங்களுக்கு நாளைக்கு யோர்தான் இதில் ஞானசாந்தம் எடுப்பீங்களா ஞானம் எடுப்பது தகுதியா இருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லிச்சு சில வழிபாடு அப்படி ஆட்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் சாக ஆள அடக்கம் எவ்வளவு தண்டனை கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா அதனால செத்து போனா தான் அடக்கம் பண்ணுவீங்க சாகலி என்று சொல்லி விட்டுட்டு அந்த அம்மா அப்பா ஐயோ செத்து குறவு ஞாயம் தருவாரா அப்படின்னு ரெண்டு மூணு அம்மா போயிட்டாங்க அந்த ஒரு போதற்கு வந்த சீல்ட்ரஸ் தான் இருந்தாரு அவர் அங்கேயெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே அப்படிப்பட்ட ஆலோசனை நூறு டக்குன்னு ரூமுக்குள்ள போனார் அங்கேயெல்லாம் மாட்டிட்டு வந்தாரு பரவாயில்லை நாட்டையராட்டாரு வீட்டை ஏறா வந்தாரு இப்ப நாட்டை மாட்டாரு பேசிட்டு இருந்தோம் வந்தாலும் அந்த பெண்களை எல்லாம் தண்ணி கூட இருக்காது கரண்ட் அளவு தண்ணியில தண்ணி கோரி முதல்ல அந்த சடங்காச்சாரத்தை மொழி நான் சொல்லிட்டு தண்ணியை ஊத்துனாருமாக்கி கொடுங்க போதாது நல்லா துணி வச்சு தலையை முகத்தை மாத்திரம் வச்சு கொடுத்தாக்கொள்கிற மாதிரி பக்கத்தில் பெரிய கூட்டம் வெளிநாட்டு ஆஸ்திரேலியா இருக்கிறார்கள் பெரிய கூட்டம் எல்லாம் இணைங்கி தரித்து பாட்டுகள் எல்லாம் பாடி ரொம்ப அமர்கலமாக தான் ஞான நடந்தது அதை போய் பார்த்து கொடுத்து என்ன பண்றாங்க பார்க்கலாம் சொல்லி அது கொடுக்கும்போது எல்லாரும் தண்ணீருக்குள்ள வரிசை அங்க பாவரிக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஏதோ சொல்லும்ப்டி கை வைக்கணும் அந்த எடுக்கிற ஆட்கள் போதவர்களுடைய தோல்லை கை வைக்கிறாங்க பழையபடி எந்திரிச்சி மாதிரி இரண்டாவது குமாரனுக்கு முங்குறாங்க அவர் மூணு தடவை மஞ்சு எடுக்கிறாங்க பாவம் பரிதாபமா இருக்கு அவரும் மூங்குறாரு அவர் ஞானசாமி எடுக்கிற அவங்க இவரும் மூணு தடவை அவங்களுக்காக மூங்குறாரு நான் நினைச்சிட்டு அவருக்காக தண்ணீர் சுத்தமாக்குறாரு போல வேலை வாக்கியத்தை நினைத்துக் கொண்டு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நாட்டில் கையிலிருந்து புரிய போய் செத்து போட்டார் அவரு சொந்தக்காரங்க பையன் அண்ணனை கொண்டு போய் தம்பியை கொண்டு போய் கடல்ல மூக்கி கொண்டு அவர் நீதிபதி ஒரு சவனாக இருந்ததுனால கேஸ் அமைதியாக விசாரித்திருக்கிறார் இவர் கொஞ்சம் வயது கூடுநாள் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆளுதா இவரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார் ஏன் அவர் கையிலிருந்து போயிட்டாரு நினைக்கிறீங்க இவரு கடவுண்டிய மனுஷன் ஞாயசாதம் கொடுக்கும்போது இதுவரைக்கும் அந்த வரலாற்றில கேள்விப்பட்டதே கிடையாது ஞானசாதம் எடுக்க வந்தவன் ஞாயசாதம் எடுக்கும்போது செத்து போட்டோம் அப்படிங்கிற சரித்திரத்தை கிடையாது ஏன் அப்படி நடந்திருக்கு நினைக்கிறீங்க இவர் சின்ன ஞானசாதம் பெற்ற பிறகு கூடிய பாயி ஆயிடுவான்னு நினைக்கிறேன் பெற்ற பிறகு கொடிய பாதி ஆயிரம் ரூபாய் நாளைக்கு போய் அவங்க கொள்ளுறதுன்னு சொல்லி எடுத்துட்டாரு மரிக்கிறது பழைய எப்படி கொடிய பாதி ஆகும் கேட்டி டவுட் கொஞ்சமா கேட்டு எப்படி ஞானசான் கொடுத்தீங்க எந்த நாமத்துல கொடுத்தீங்க அது பிதாகுமாரம் கொடுத்தோம் சரி எத்தனை தடவை முக்குன்னு அவர் டவுட் இங்கே கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் மூணு தடவை அப்படின்னு இவர் சின்ன மூணு தடவை தடவை அடக்காரி தெரியாம சரியா அப்ப அடக்கம் பண்ணுறவன ஒரு தடவை முக்கி குடியெல்லாம் மூணு நம்பரும் மறுபடியும் எடுத்து ரெண்டாவது தோண்டி போட்டு இப்படி பண்றது வழக்கமா என்று சட்டமட்டி எச்சரித்தே எடுத்து கூடாது அறியாமையில் செல்வதற்காக மன்னிப்பு தருகிறேன் என்று தற்புதமாக போய்கொண்டிருக்கின்ற அகில இரவன் கடைசி ஒரு சோ எழுப்பி ஒரு சபை அனுப்பி சத்தியத்தை மிகச் மக்கள் கற்றுக் கொடுத்து இப்படித்தான் ஞானு பெற வேண்டும் பாவத்துக்கு மறித்து அடக்கம் பிறகு நான் உயிர்த்தெழுந்து வர வேண்டும் கற்றுக் கொடுக்க ஒரு சத்தியத்து முக்கிறாங்கிற மாத்திர சொல்ல அதுக்கு முன்பே அவர் மறித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மறித்தவரைத்தான் அடக்கப்பட வேண்டும் இந்த விஞ்ஞான யுகத்தில் அதாவது மறித்த பிறகு அடக்கம் பண்ணினார்களா அடக்கம் பண்ணின பிறகு பாடி பரிசோதனை கண்டுபிடிக்கிறார்கள் கைத்தில ஒரு பாடிய தொண்டை போட்டிருக்கிறது செத்த பிறகுதான் அறிவுகள் இன்றைக்கு மக்களிடத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அது எப்படி தெரியுமா செத்து போட்டாங்கன்னு சொன்னா முதல்ல செத்துட்டாங்க பாடியில பிளட் இருக்காது மாமிசத்துல உயிர் எங்க இருக்கு தெரியுமா ரத்தத்தில் இருக்கிறது அந்த ரத்தம் எல்லாம் செத்து போடுற ஒன்றுன பிறகு இருக்குமான இந்த பிளட் பேங்க் ஹார்ட் வெடிக்க ஆரம்பிச்சிருக்க முழுவதும் அந்த அறுத்து சோதனை பண்ணும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு தீமை நடந்திருக்கிறது அருமையான தேவஜானமே யானஸ் நானும் ஒரு மனுஷனை பாவத்துக்கு மறிக்க வைத்து பின்னர் அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் அவனை உயிரோடு அழிப்பிடுத வாக்கியத்தின்படி கருத்துவான் ஒரு மறித்து அடக்கம் பெண்பு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பரிசுத்த போல் தெளிவாக எழுதுகின்றார் மகிழினாலே கிறிஸ்துடன் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன உணவு நடந்து கொள்ளும்படிக்கு அவரு மரணத்துக்குள்ளாக ஞானசானத்தினாலே அவரோடு அடக்கப்படப்பட்டோம் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதானால் உயிர்தொழிலின் சாயலையும் இணைக்கப்பட்டிருப்போம் சாதிரிதோரு கதையை நடத்துவதற்காக வரவில்லை பார்த்து ஆறு கலுவாரி சிறுவை தூக்கிட்டு போறதை பார்த்து அடக்கம் சிரிப்பதற்காக அழுவதற்காக ஒரு வரவில்லை நாம் அவரோடு கூட மறிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவரோடு கூட அடக்கம் உயிரோடு அவரை போல புதிதான ஜீவன் உலகாக நடக்க வேண்டும் என்பதற்காக வந்து மிக தெளிவாக இருக்கிறத நாம் இங்கே மேதவாத்திலும் வாசிக்கின்றாம் பெரியமானவனே மரணத்தின் தெரியுமா நிற்பாட்டி ராக அதற்கான சிகிச்சை செய்து பாதுகாக்கின்றது போல அந்த ரத்தம் வெளியே போன உடனே ஆள் செத்து போயிடும் அது நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவங்கள் வெளியே போன உடனே அறிக்கை செய்து வெளியேட்ட உடனே மறித்து விடுகின்றது என்று மந்த பிர எல்லார பாவ அறிக்கை செய்துதான நிலையை ஞானசானம் பெற்றார்கள் மறித்து அடக்கம் அருமையான தேவ ஜனவே ஆழமான சத்தியத்தை நமக்கு தலைமையின் மதமாக கற்றுத்தருது நம்மையும் நாங்கள் இதனை பரலகுத்துக்கு செல்வோம் என்று சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் மிக புத்தகம் எதற்காக எழுதியிருக்கிறது என்று கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்று சொல்லி அத்தி சாதனத்தில் படிக்கும் பொழுது விடுமுறை நாளிலே சிறிலங்களுடைய மாமா அவர் குருவானவரா அவர் வீட்டுக்கு அவர் விருந்து விடுமுறை நாள் கழிப்பதற்காக அப்படி போயிருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு சிங்கள வாலிபன் புதிதாக திருமணம் முடித்தவன் மனைவிக்கு பிசாசு பிடித்து விட்டது அவர் வந்து உடனடியாக அவங்க மத புத்த மத குறுக்கடத்துல போயிருக்கா மருத்துவமனைக்கு போயிருக்கலாம் மந்தவாதி இடத்துல போயிருக்கலாம் அப்படி போகாதபடிக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குருவானூர்னாலே குருவான இடத்துல சொல்லிருக்கான் ஐயா என்னுடைய மனைவிக்கு ஆசு பிடித்திருக்கிறது நீங்கள வந்து கொஞ்சம் அதை துரத்த வேண்டும் குருவானூர் கைகால எல்லாம் ஆட ஆரம்பிச்சுதான் நம்ம சரித்திரத்திலேயே கிடையாது பேய் விரட்டுறது இவ என்னடா நம்மளை பேய விரட்ட கூப்பிடுறான் என்று சொல்லி சொன்ன தம்பி நாம் பேய விரட்டுன்னு சொன்னது யாருன்னு கேட்டார்கள் சண்டித்தருவாங்களை தொடக்குவதற்கு நோய்களை குணமாக்குவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தந்தார்கள் அதை நான் மனநிலை வைத்துதான் பெரிய மாதிரி தேவனுடைய மனிதனுக்கு தேங்க அதிகாரமா எதுவுமே கொஞ்சம் படித்துக் கொண்டு சொல்லி அலைகிற கூட்டங்கள் பெருங்கிவிட்டது அப்படி சொன்னார் அவர் அவர் பைபிள் தன் அப்பா கொண்டு மனை அந்த பேய் ஓடுகிறோம் இருக்கும் போது ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களுக்கு ஆலோசனை முடியாத ஆளுதான் அதனால எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆகினால் யாரும் அதை செய்ய முடியவில்லை வேத புத்தகத்தை தலையில் வைத்தால் பேய் ஓடும் நோய் மாடும் என்றுதான் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் தெரிந்திருக்கிறதே தவிர வேத புத்தகத்தில் என்ன இரண்டு எழுதி வைத்திருக்கிறது எழுதியால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஓசியாத்திற்கு தரிசி சொல்லுற வாசிங்க எடுத்தவங்க ஓசியாத்திற்கு தரிசிய புத்தகம் எட்டாம் அதிகாரம் படி ரெண்டாவது வசதம் வேதத்தின் மகத்துவங்களை எழுதியவர்களுக்கு கொடுத்தேன் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் ஏதோ ஒரு புத்தகம் அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கிறது இப்ப எங்க நேரம் இருக்கும் இந்துதான் எண்ணுகிறார்களே தவிர பிரியமான அதிகாரம் தேவனுடைய எத்தனையோ பெற்றோர்கள் கண்டீர் வெடிக்கிற நாம் காணுகிறோம் மோசமாயிட்டாயா ஜோ பண்ணுங்க என்ன காலம் தெரியுமா தெரிந்து கொண்ட வேதத்தை மறந்து விட்டாயே கைகூழாமல் விட்டுவிட்டாயே வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்து விட்டாயே அகினாலும் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் என்று சட்ட புத்தகம் கருத்தில் இருக்கம் என்று ஆராய்ச்சி அவர்கள் சொல்லுகிறார்கள் எழுதி கொடுத்திருக்கிற ஒயில் ஒரு அப்பா அம்மா சொத்து எழுதி தந்திருந்தால் அந்த எவ்வளவு பத்திரமா சிறுபான்னு தெரியுமா அந்த வேத புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது பார்க்க கூட உனக்கு மனமில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது அருமையான அதை மறந்து உணர்வு நாள் நமக்கு வர வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றன மனிதனை பரிசுத்தமாக்குகிற ஒரு புத்தகம் சொன்னால் அது இந்த வேதம் தான் பரிசுத்த வேதமாகவும் போது அடைந்து கொண்டுகின்றோம் ட்ரெயின்ல வந்து சென்னையிலிருந்து வந்துட்டு இருக்கிறோம் எங்க பொண்ணால ஒரு பெரியவர் இருக்கிறார் அவருக்கு ஒரு அறுபத்தி ஐந்து பென்ஷன் ஆகி நெல்லாம் கார்பரேஷன்ல அங்கிருந்து ரிட்டர்ட் ஆகி மகா வீட்டில் இருக்கிறார் ஓய்வூதியம் வாங்கிறவங்க எல்லாம் ஐந்து ஆண்டுக்கு ஒரு தடவை வங்கியில் போய் தலை காட்ட உயிரோட தான் இருக்கிறேன் சாகல் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஓய்வூதியம் தொடர்ந்து வந்து இருக்கிறோம் அதுக்காக மகளுடைய பேரவருவனையும் கூட கூட்டிக் கொண்டு அவர் வருகின்றார் நாங்கள் ஏழு மணிக்கு மாலையில ஜவம் பண்ணி பயன்படுத்தோம் அதை பார்த்துட்டே இருந்தார் அவர் பார்த்துட்டு பயம் நடிச்சு முடிச்சபிற சொல்லுவார் சார் இந்த பெரிய புத்திரத்திலிருந்து ஏதாவது எனக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் சொல்லி தருவீங்களா நாளை காலையில் எட்டு மணி வரைக்கும் பிரயாணம் பண்ண போறோம் துறையில் எழுப்பி இறங்க போறோம் அப்போ நெல்ல வரைக்கும் தான் ட்ரெயின் உண்டுங்க கிடையாது அவர் சொல்லித்தருவீங்களா நான் எல்லார்ட்டும் கேட்குன்னு விரும்புவோம் ஆனா எனக்கு கொஞ்சம் பயம் ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களே பிராபீன் ஆனாலும் அவருக்க முடியும் பயம் கேட்கறதுக்கு சொல்லித் தருவீங்களா சொல்லி தரலாம் சார் சொன்ன என்ன சொல்லி கொடுக்குற அவருக்கு ஏதாவது வரலாறு சொன்னாலும் பிரயோஜனமா இருக்காது அப்படின்னா கொஞ்ச நேரம் தியானித்த பொழுது அன்ற ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ல சொன்னார் அறிஞர்கள் எழுதி நூல்களுக்கு எல்லாம் இந்த காலத்தில் இருக்கிற விளக்க ஆசிரியர்கள் தப்பிதமாக பொருள் எழுதி விட்டார்கள் நல்ல கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று சொல்லி சொன்ன அவர் சொல்லுவாரு இல்ல சார் அறிஞர்கள் தானே மொழி மொழிபெயர்க்கிறார்கள் விளக்கோரு எழுத பெரிய பெரிய ஆட்டம் பண்டதார்கள் தான் எழுதுறார்கள் அது எப்படி தப்பாக எழுத முடியும் என்று சொல்லி சொன்னார் இல்ல பிழக்கம் எழுத்துக்களுக்கு விளக்கம் எழுதிக்கலாம் எளிதருடைய கருத்து தெரியாது அந்த காலத்தில் நீர் நிலைகள் ஊரணியில தான் நீர் எடுப்பாங்க அந்த தண்ணீரை சேதப்படுத்தக்கூடாது அந்த தண்ணீரை சுற்றில கல்வெட்டுகள் அந்த ஊரணிச்சு கல்வெட்டு நட்டிட்டு அதுல வாசகம் எழுதி தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காது அப்படினா தாயை அசூசிப்படுத்தினாலும் தண்ணீரை அசூசிப்படுத்தாது என்பது அதனுடைய வாசகமா உன் தாயிரை அசுசிப்படுத்தினால் உனக்கு உன் தாய்க்கும் கேடு வரும் தண்ணீரை அசிப்படுத்தினால் குடிக்கிற எல்லாருக்கும் கேடு வரும் என்ற தோரணையில தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காத எழுதி போட்டிருந்தது இந்த காலத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா சொல்லுங்க சார் சொல்றேன் சொல்லி இருக்கிறார் கற்க கசடு அற கச்சபின் நறுக்கு தக என்று சொல்லியிருக்கிறார் உரையாசிரியர் என்ன இருக்கார் தெரியுமா படிக்க வேண்டிய நூலை பிழையில்லாமல் படி பிழை இல்லாமல் படித்த பிறகு படித்த கல்வி கேட்டபடி தப்பிதமான நூலை பிழை இல்லாமல் படிச்சிட்டு அதை படித்த கல்வி கேட்டபடி நடக்கணும் யோசித்தார் எழுதப்படுகிற நாவல் இளம் வாலிபுடைய உள்ளத்தை அழுக்க அடைய செய்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு சொன்ன வாலிபன் ஒரு நாவல் படிச்சுட்டே இருந்தான் அதை மூடி அப்படியே குண்டிகள் வச்சுட்டான் இவர் பார்த்துட்டார் பாருங்க சார் நல்ல புத்தகம் படிச்சா அங்க வைப்பாளா அப்படி சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னா இந்த அழுக்கடைந்தது போல அசடு கசடு என்று சொன்னால் எல்லாமே அழுக்கை குறிப்பிடுகின்றது அகில கற்க கசடு கற்பவை கற்றபின் நெற்க அதற்கு தகவல் சொல்லி இருக்கிறாரே அழுக்கு நீங்க கூடிய நூலை ஒரு அழுக்கு நீங்க கூடிய நூலை படி படித்த பிறகு அழுக்கு இல்லாமல் நடை என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னதும் அவருக்கு ஆச்சரியம் ஆயிடும் ஆகினால் எடுத்து காட்டியாகவும் அதற்காக இறைவன வேதம் என்று சொன்னால் அப்படியே கிறிஸ்தவ மதத்தவர்களை வைத்துக் கொண்டு அழுக்காகவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் வாழ முடியுமா அப்படி எல்லாம் செய்ய கடவுளியறக்க முடியவர்தானே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிற புதிதான் நடந்து கொள்ளும்படி மகிழ்ச்சியினாலே மறுத்து வந்து நாமும் புதிதான் நடந்து கொள்ளும்படிக்கு அப்படி மனசுக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பழைய மனுஷன் அவரோடு மறித்து அடக்கம் விட்டது இப்பொழுது வெளியே வந்திருக்கிற ஒரு புதிய மனுஷன் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளாக வந்துவிட்டான் என்று கிறிஸ்துக்குள் இருந்தால் எப்படி இருப்பானா புது சிருஷ்டியாக இருப்பான் பழைய ஒளிந்து போயினார் ஆண்டு விற்கு ஆராதனை செய்யமே அவர்கள் புதிய சிறிஸ்டியாக மாற்றி இருக்கின்ற பொழுது இந்த பழைய சுவாமிகள் புய்த்த அனுபவங்கள் வராதபடி மிக கவனமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் இயேசுநாதர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டது உயிர்த்தெழுந்ததெல்லாம் நம்மை ஒரு புதிய சிறிச்சியாக மாற்றுவதற்காக பழைய மனுஷனை மறிக்கை செய்து அடக்கம் தமிழோடு புதிய மனுஷனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அடக்கம் சொல்கின்றது அவர்களுக்கு ஜீவன் தான் நமக்குள் இருக்கிறது எல்லா இடத்துல கேட்ப கிறிஸ்தவ இடத்துல கேட்போம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார்கள் இந்த பிள்ளைகள்லாம் அவர்கள் அப்பாவுடைய பிள்ளைங்கிறது என்ன ஆதாரம் தாப்பின கேட்போம் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி அவர் மேலே கிளை ஒழிப்பாரு அம்மாவும் ரத்த பரிசோதனை மறக்க முடியாது குறித்து வாரிசுகள் எழுதப்படுகின்றது பிள்ளைன்னு சொன்னாசிய பெயர் சொன்ன எண்ணிக்கொடுக்கிறார்கள் வேதம் அப்படி சொல்லவன் கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல பிரியமான தேவ ஜனமே அவருடைய ஜீவனை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக இயேசு தெளிந்தான் என்று பரிசு வேதம் சொல்லுகின்ற அதிகாரம் பத்தாவது வசனம் திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு வந்து போனான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படும் இறைவனுடைய ஜீவன் நமக்குள் வந்திருக்கிறபடினால் நாம யாராயிருக்கிற தெரியுமா அதனுடைய பிள்ளைகளாக இருக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் அவரையும் பிள்ளை அவனை எதிரிகள் கட்ட இடுவார் சிறையில் மக்களை பார்த்து சொல்லுவனுடைய எனக்கு அவராதனை செய்யும்படி போகவிடு விடமாட்டி நினைச்சால் உன்னுடைய சிரேஷ்ட புத்தனை சங்காரம் பண்ணுவேன் அது நடந்த பிறகுதான் பார்வன் சிறையில் மக்களை விட்டான் ஆகையினால் அருமையால் இந்த உலகத்தில் எந்த அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் எந்த ஜீவனுடைய சதி திட்டங்கள் உருவானாலும் தேவ ஜனங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா தெரியுமா அவர்கள் அதோடு நமக்கு செலவில் நிச்சயம் போயிடுது இதெல்லாம் ஆண்டு தருவாரா பெரியமானவர்களையும் உயிரே கொடுத்துட்டார் இனி அவர் நமக்கு தராமல் இருப்பதற்கு ஒன்றுமே கிடையாது அந்த உணர்வு நம்முடைய உள்ளது ஒரு படலகத்துக்கு போகும்னாலே அப்போது இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் யோகான் பதினாலாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வருஷங்களை வாசிக்கலாம் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை உங்களிடத்தில் உயிர் தழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக உயிர்த்தெழுந்தார் மூன்றாவது நாளிலே உயிர் தழுந்தார் அந்த சந்தோஷம் நம்முடைய உள்ளங்களில் நிரப்பட்டு ஹாலோ லுய்யா உலகத்தில் நம்மை விடுத்து விட்டு யாரேசிக்காமல் போனாலும் நமக்கு அந்த ஜீவனை கொடுத்த கண்டவர் என்னோடு என்னோடு வாசம் என்பதற்காக உயிர் திழந்திருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை உள்ளத்தன் நிறப்பட்டு அந்த விசுவாசம் உள்ள மக்களை இன்றைக்கும் கருத்தர் பாதுகாத்து உயர்த்தி கொண்டே வருகிறார் அருமையான தேவ ஜாதவை வரும்போது யார் வருவார் தெரியுமா யாரெல்லாம் வருவார்கள் தெரியுமா புதாகுமாரன் பரிசுத்தார் என்பது அருமையே வருவார்தான் பதினாலாம் அதிகாரம் சொலத்து வாசிங்க புரிய தரமாக ஒருவனில் அன்பா இருந்தால் அவனின் வசனத்தை கை அவரில் பிதா நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் பெரியமானவர்களே யேசுநாதனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக வரி தேர்ந்து உயிரோடு எழுந்தார் என்று பரிசுத்தி வளர்க்கின்றது குளோஜாதிகளாகி நமக்கு எடுத்து இருக்கிற மேன்மை என்று தெரியுமா அந்த இயேசு நமக்குள் இருக்கிறார் ஒரு உணர்வு இருக்கிற அதுவே பெரிய மேன்மை என்று சொல்லி வர சுத்த போது தெளிவாக எழுதுகின்றார் வாசிக்கலாம் குலோசிர் ஒன்றாம் 27 இருபத்தி ஏழு ஆதிவாசனம் குலோசிர் ஒன்னாம் அதிகாரம் புரஜாதிகளுக்குள்ளே விளங்கியுள்ளதென்று புரஜாதிகளுக்குள்ளே விளங்கியா மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் தரப்பினார் வெளிநாட்டிலிருந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு உலகத்தில உண்டுபடி வெள்ளிமனுடைய நிறைவு கருத்து அவர்களுடைய உள்ளத்தில் வாசப்பட்டு வந்திருப்பது எதுக்கு தெரியுமா எல்லாவற்றையும் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக நீங்களை அபியாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இருக்கிறாரா இல்லையா என்பதை அந்நிய பாசை மூலமாக அறிந்து கொண்டு விட தியானம் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஆண்டு பார்க்க முடியும் அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் நிரப்புமானால் இந்த உலகத்தில் எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வந்துட்டு கொஞ்ச நாள் எப்படி ஆட வச்சு பாட வச்சு அன்னிய மாசம் பேச வச்சிட்டு போறதுக்கு வரவில்லை கடைசி பல்லு கொண்டு அழைத்து கொண்டு போக வரைக்கும் நம்ம Hallelujah! சொல்லும் போது நான் உங்களை கட்டிட்டு எவ்வளவு பற்றி ஒரு கைகூழு படிக்கும் போது பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு வந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் அநேகர்களோடு இல்லாம போனதுக்கு காரணம் தெரியுமா ஆண்டவர் கட்டேட்டில் எல்லாவற்றையும் போதிக்காமல் விட்டுவிட்டால் மக்களை பிரியப்படுத்தி விட்டார்கள் நகை கடத்த வேண்டும் ஓடி விடுவார்கள் என்று சொல்லி மக்களை இனிதமாக நரகத்துக்கு நடத்தக்கூடிய கூட்டம் பெருகிவிட்டது அங்கே யாரில் தெரிவா ஏசு கிடையாது இடத்துல யார் இருப்பா பேச ஆசை இருக்கும் சவுலை கருத்து அமிதமாக சாமோவில் அபிஷேகம் அடைந்த பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறோம் உணர்ந்து நாம் எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு தேவனோடு கிறிஸ்துவானவர் மகிமியின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது புறஜாதிகளுக்குள்ளே விளங்கியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர் என்னது என்று தெரியப்படுத்த சித்தமானார் கிறிஸ்துவின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம் ஹல அசி உயிர்த்தெழுந்தபடி நான் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரை வெளியே தேடுவதற்காக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் ஹலோ ஆகினால் நம் கூடி வருகின்ற இடத்திலே ஆர்ப்பரிப்பு உண்டாகின்றது பெரிய மகிழ்வின் சத்தம் எவ்வளவு மாறிவிடுகின்றது வியாதிகள் வந்தால் போய்விடுகிறது பிசாசுகள் தரத்தப்படுகிறது எல்லாமே தேவ நம்மோட இருக்கிறபடி அப்படி ஆகிறது என்பதை இறை சொல்லிக் கொள்கிறோம் அழிப்பதற்காக இல்லாமல் ஆக்குவதற்காக மந்திரவாதிகள் எல்லாம் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வெளிச்சம் கற்றுகின்றதுகிால் அந்த வெளிச்சத்தை எப்படியாவது அமைக்க வேண்டும் என்று காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்முடைய வேலைகளை தொலைவு செய்து கொண்டே இருக்கிறார் எங்களுடைய ஊழியர்காலத்தில் எத்தனையோ மந்திரவாதிகள் மண்ணுக்கு வந்ததெல்லாம் இருக்கிறார் இந்த எல்லையில் இருக்க விட கூடாது இந்த ஊருக்கு வரவிடக் கூடாது என்று சொல்லி வேலை செய்தவர்கள் எல்லாரும் இந்த ஊரில் அந்த ஊரில் கிடையாது நானே இருக்கிறோம் அருமையான தேவ ஜனமே காரணம் என தெரியுமா நம்ம ஊர் உடந்த ஒளி இருந்து நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி தேவனாக இருப்பேன் அவர் ஜனமாக இருப்பார்கள் அவர்கள் தான் இயேசுனா ஜனங்கள் மந்திரவாத வைத்து பார்த்தாலும் முடியவில்லை வட இந்தியாவில் இருந்து ஒரு மந்திரவாதிகளை கொண்டு வந்து ஆயிரத்துக்கு முன்னாலு பெரிய ஸ்டண்டல அடித்து பெரிய பூஜைகள் எல்லாம் பண்ணிகொண்டிருந்த நரவரிகள் கொடுத்து பூஜை பண்ணிக்கொண்டிருந்தார்கள் வைத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க மாலையில வந்து மந்திரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு ஆண்டு சொன்னார் இந்த கூட்டம் இப்படி செய்கின்றது இங்கிருந்த அடித்து துரத்த போகிறேன் அமைதியாக ஜெபித்துக் கொண்டார்கள் என்று சொன்னார் ஜெயித்துக் கொண்டு போனால் புலன்கிழமை ஆராய்ந்து நடந்து அந்த ஒரு பெரிய கரைச்சியல் கட்டி போட்டான் கட்டி போட்டான்னு ஒரு சத்தம் போட்டு அந்த பெரிய குருவை கொண்டு வந்தா பூஜை பண்ண வைத்து விட்டு எல்லாரும் சினிமா போட்டாங்க சின்ன குருகள் சினிவாக போட்டாங்க ஒரு பையனை மாத்திரம் துணையா வச்சிட்டு அவன் கொண்ட வளர்த்த பண்ணிட்டு இருந்தா கைகால் ஒர்க் பண்ணல வாய் பேச முடியல சின்ன பையன சொல்லிருக்கிறான் எல்லாரும் கூட்டிட்டு வாழ என்ன யார கட்டிட்டாங்க அந்த கோயில் என்ன கட்டி போட்டாங்க போட்டு கடைசி ஊரு ஜனங்களாம் கூடி அங்க பாங்க ஒரு இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறேன் வெளிச்சத்திலாம் அங்குள்ள அவர்கள் தெரியும் நம்மள இருக்கு ஒரு சிஎஸ் வாத்தியார் அவருமே கட்டி போட்டா கட்டி சும்மா அடுத்த ஊர்ல வந்து எங்க ஊருக்காரங்க பாக்குறீங்க அப்படி கொஞ்சம் பேசி சத்தம் இல்ல சாமி தெரியாது அந்த சர்ச்சில் உள்ளவங்க குருவை கட்டிட்டாங்க நடக்கிறது தெரியுமா அதுக்கப்புறம் வீட்டுக்காரன் தெரியும் சர்ச்சில் உள்ளவங்க வேலையும் செய்வாங்களா பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவருடைய வீட்டுக்குள் என்ன செய்ய முடியாது உடமைகளை கொள்ளையாட முடியாது அவர் பாட்டுப்பாடி பிரசவ பண்ணிட்டு இருக்கிற ஆவியானவர் இருக்கிறாரே அதை ஈரோடு மாற்றி போடாங்கிறது நம்ம ஆலை ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் எலக்ட்ரி பில் கட்டுறதுக்காக உங்களை எலக்ட்ரி ஆபீஸ் போயிருந்தாங்க ஜெயி இருக்கிறார் சிபிஎம் கார் பழங்கிட்ட போன உட்காருங்க அந்த பயம் இல்லாத இருள் இருக்காது பின்பற்றுகிற இருளிலே நினவல் ஜீவ ஒளி அடைந்திருப்பாங்க தெரியுமா அந்த ஒளிச்சத்தை நாம் அடைந்திருக்கோம் அசைக்க முடியாது என்பதை அறிவித்துக் கொள்ள உலகத்தை இருள் மூடி இருக்கிறது ஜனங்களை காரிருள் மூடி கருத்தினுடைய மகிழ்ச்சியில் உதிப்பார் போல நம்மை தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக மூடி வைத்திருக்கின்ற அதனால் பிரியமான தேவ ஜனமே நமது மத்தியிலே தேவன் அசைவாடுகிறது மாத்திரம் நமக்குள்ளே வாசமா இருக்கிற எங்க போனால் வருகிறார் மறுபடி கொடுத்துலாக விட மாட்டேன் சொன்னது மாத்திரமல்ல வீட்டில் இருந்த ஆண்டவர் மறுபடியும் நமக்குள்ளே மாசம் புற ஜாத இடத்திலே தேவனுடைய ரகசியம் மனுஷனோடு வாசம் எல்லாத்தவரும் என்று எதிர்த்தவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாசம் பண்ணுறார் நம்ம வாசம் பண்ணுவதற்காகவே மறுத்தவர் உயிர்த்தெழுந்தார் இரண்டாம் அதிக ஆரம் ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது அக்கிரமத்தில் மறுத்தவர்களாக நம்மை ாலீர்கள் என்று பரிசுத்த போலும் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையாகிறது தேவனத்தில் ஐக்கியமாக அக்கிரமங்களின் மறைத்தவர்களாக இருந்து நம்மை உயிர்ப்பித்தார் ரசிக்கப்பட்டீர்கள் நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம் அக்கிரமங்களில் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அவரிடத்திலே பேசுங்கள் எப்போதும் பேசிக் கொண்டே இருங்கள் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் கவலைப்படுவது ஆண்டுக்கு பிரியும் இல்லாத ஒரு காரியம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் து ஒன்றே மறியால் தண்ணி நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பெண் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் பொம்பளையில் நிறைய தெரியும் ஏற்று கவலை நாட்டு கவலை கடன் கவலை எல்லா கவலை புருஷனை பற்றி கவலை பிள்ளைகளை பற்றி கவலை அந்த கவலையில் இருக்க வேண்டியது அந்த கவலை படக்கூடாது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலந்துகிறாய் தேவையானது ஒன்றே மரியா தன் விட்டு நல்ல பங்கை தெரிந்து கடவுளோடு பேசுகிற ஒரு பங்கு ஒரு பங்கு மற்ற அழகு அந்தஸ்து பணம் படிப்பு பதவி போய் ஆண்டவர்களோடு கூட பேசிக்கொண்டு தான் இருக்க போகின்ற ஆகினால் பிரியமான இல்லையே உயிரி தண்டவர் இருக்கா ரோமே வாசிக்கின்ற பொழுது அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம் நீதிமன்றப்படுவதற்காக எழுப்பப்பட்ட சொல்லுகின்றார் ஏன் மறித்தார் மரணத்தினால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது உயிர் திறந்ததுனால என்ன கிடைத்திருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வந்து படிப்புகிறது கொண்டாடுகிறார்கள் என்னப்பா கிடைச்சது கேட்டா என்ன கிடைச்சது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தப்பட்டும் நாம் நீதிமன்ற்களாகப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஹலே லுயா எல்லாரும் நீதிமன்ற்களாக ஆக முடியும் பயவலை படிச்சிட்டால மனப்பாடம் பண்ணிட்டதுனால யாரும் நீதிமன்றம் முடியாது மாற்றே தவிரால் ஒன்றும் மனிதன் தானாகவே நீதிமானாக ஆகிவிட முடியுமானால் இயேசுநாதர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு தயவுட பிறண்டு கையில கொடுத்திருக்கலாம் அவர் வந்து சகல சச்சித்து நடத்துவார் இயேசுநாதர் சொல்லும்பொழுது இந்த மாதிரி வரிசுத்தாவி வரும்போது என்ன நடக்கிறது வாசிப்போம் பதினாறாம் வசனம் இன்னும் படிச்சு படிச்சுதான் நம்ம கை கொள்ள நிச்சயமாக முடியாது எப்படி கை கொள்ள வேண்டும் எதை கை வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தால் மாத்திரம் அதை கை முடியும் அதை விசுவாசிக்க முடியும் அதுதான் சத்தியாவிய நம்ம கண்டுத்தந்து உறுதிப்படுத்தி நடத்துவாரே தவிர தெரியாதோ என்று அவர் வழிநடத்திலேயே மாட்டார் அந்நிய பாச பேசலாம் அவ்வளவுதான் அகினால் தேவ நமக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடியதான் எடுத்துக்கொண்டு வந்து சீனிருந்து வேதமும் எரிசிலமிருந்து கருத்து முடிவு வசனமும் ஒளிப்படும் அகினால் சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது நடத்துவார் கொஞ்ச சத்தியத்தை மாத்திரம் பெற்றுட்டு விட்டுட்டு போறதுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்தப்பட நடத்தப்பட நாம் எப்படி ஆகிறோமா நீதிமன்றங்களாக ஆகி கொண்டே இருக்கிறமாக இருக்கிற அவரது கிரியலுக்கு தக்க நான் அளிக்கிற பலன் என்னவோடு கூட வருகிறது இந்த பலனுக்கு நாம் இந்த வாழ்க்கைக்குரிய பலன் இனிதான் வரப்போகின்ற பரிசுத்தாய்ப்பெற்று அனுடைய வசனத்தின்படி நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நமக்கு என்ன கிடைக்கும் என்கிற எண்ணம் செலவிழத்தில் இருக்கு வருகின்றது பிரியமானவர்களே அவர் வருகையிலே அது போறது என்று பரிசுத்தேதமாக்கி நமக்கு வழக்குகின்றது எட்டாம் ஆறு பதினொன்றாவது வாசிக்கின்ற பொழுது அண்டியும்ருத்துவந்து எங்களில் வாசமாயிருந்தார் ஆவி உங்களில் வாசமாயிருந்தா மறுத்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற ஆவினாலே மறுத்தோருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி போக தெளிவாக ஆன்மீகத்திலேயே நம்ம இப்பொழுது உயிர் அடைந்திருக்கிறோம் ஆன்மீகத்திலே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அடைந்திருக்கிறோம் உணர்த்துகின்றது மறுமையை அடைய போகிறது என்று சொல்லித்தப்பவர் எழுதுகின்றார் அதனால் பிரியமானவர்களே இயேசுவை மருத்துவருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மருத்துவருந்து எழுப்பினர் உங்களில் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பரிசுத்தான் உயிர்ப்பிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு நாள் இது கம்ப்ளீட் ஆக இயேசுநாதரை போல இயேசுநாதர் கலரிலிருந்து எப்படி உயிரோடு எழுந்து பரவசுத்து சென்றாரோ அதுபோல் நம்முடைய சரீரம் மாற்றப்படப் போகிறது என்று சொல்லி பரிசுத்தாவியவர் சொல்லுகின்ற அதை அடைந்து கொள்வதற்காக நமக்கு இருக்கிறார் கிறிஸ்துவை மறைத்தோர்ந்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவி உங்களிலும் வாசமாயிருந்தால் உங்களின் வாசமாயிருக்கிற ஆவினாலே உங்களுடைய சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிரிப்பிப்பார் என்று சொல்லுகின்றபடினால் பெற்றுக்கொண்டவருடைய மேன்மேன தெரியுமா இந்த சரிதவரனால் உயிர்ப்பிக்கப்பட போகின்றது போல மாற்றப்பட போகிறது இந்த நினைத்து நினைத்து என மக்கள் அடைய வேண்டும் இதை அடைந்து கொள்வதற்கு ஆவல் இருக்க வேண்டும் என்று ஆவியான பெருகிறார் ஒருசுத்தாவை பெற்று பரிசு வாழ்க்கைக்கு வந்த பிறகும் செய்யும்படியான தூண்டுகள் உண்டாக முடியும் அழித்து நடத்தப்படவில்லை மாமிசத்தின் ஆவியானவர் சொல்லியிருக்கின்றது போல ஆவியானவர் சொல்லுகின்றபடி சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்கு நடத்துவார் அந்த ஆவியாவுடன் நடத்தி புகழ்மை விட்டுக் கொண்டே வாழ்கின்ற ஆவியானவருக்கு மாறானவை நம்முடைய மாமிசத்தில் வராது என்று வேத வாக்கியம் விளம்புகின்றது மிக கவனமாக பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வாசிக்கின்ற பொழுது இங்கே ஒரு விளக்கத்தை கொடுக்கிற உயிர்த்தல்கள் கிடையாது என்று சொல்கிற கூட்டங்கள் அண்டையிலிருந்தே உருவாகி இருக்கின்றது நான் எபேசியிலே துஷ்டமர்களுடனே போராடினென்று மனுஷர் விளக்கமாக சொல்கிறேன் அப்படி போராடினால எனக்கு பிரயோஜனம் என்று சொல்லுகிறார் இயேசுநாத நோய் சத்தியத்தை சொன்னதுனாலே ரோமா கோயில சிறச்சாலை அடைக்கப்பட்டு அங்கே அவருக்கு எங்கோரிகள் விசாரணைகள் வந்து துஷ்டமிருகம் என்று சொல்லி அந்த ரோம அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகளை அவர் சொல்லுகின்றார் மிருகத்தில் காட்டில போராடும் அவர் சொல்லவில்லை அதாவது நான் எபேசிகளே துஷ்டமிருகளை போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாக சொல்கிறேன் அப்படி போராடினால எனக்கு என்ன பிரயோஜனம் அதாவது அப்படி ஒரு போராட்டத்துனா விடுதலை ஆகியிருக்கலாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம் இந்த ஊழியெல்லாம் வேண்டாம் மக்களிடத்தில் பகைப்பானே என்னவெரும் ஒதுக்க போயிருக்கா கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் அநேகர் இந்து மத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படி பண்ண இப்படி பண்ண ஏன்னா கைவிட மாட்டார் சொன்னவர்கள் அட்ரஸ் செய்யல எங்க போனாங்கன்னு தெரியாது ஏன் தெரியுமா அப்படி போய் மிரட்டி பணங்களை கொடுத்து இனி அப்படி சொன்னால் நிச்சயமாக விட்டு விடுவோம் என்று சொல்லி எனக்கு மிரட்டி பயமுறுத்தினால் அவர்கள் எல்லாரும் வாயடைத்து போனார்கள் சுத்த போது சிறச்சாலைக்குள்ளே நீண்டகாலம் அடைக்கப்பட்டிருந்தார் அவர் சொல்லுகின்றார் மனித வழக்கமாக சொல்கிறேன் அப்படி போராடினாலும் எனக்கு பிரயோஜனம் என்ன வாசிங்க மருத்துவர் உயிர் தள்ளாவிட்டால் புசிப்போம் முடிப்போ நாளைக்கு சாவம் என்று சொல்லலாம் என்ன வாழ்க்கையில் இருக்கிறது அப்படி உயிர் உயிர் தழுந்தபடி நான் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை அடைந்து கொள்வதற்காகவே இந்த ஊழியத்தில் எவ்வளவு போராட்டம் சைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லு ராம் குடும்ப வாழ்க்கையிலே தொழில் புறகளிலே பல நெருக்கங்கள் பல வருத்தங்கள் பல சங்கடங்கள் வரலாம் ஒன்றை செய்யா்களுக்கு பயப்படாதிருங்கள் யாருக்கு பயப்படணும் தெரியுமா சரீரத்தை ஆத்மாவின் நரகத்தில் தள்ளவல்லவருக்கு பயப்பட வேண்டும் என்று எரியு கருத்து தந்திருக்கிறார் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் ஜாதியிலும் வெறுப்புகள் எதிர்ப்புகள் வரும்பொழுதெல்லாம் மக்களின் தம்மை போல் மாற்றும் என்று பக்தர்கள அருமையான தேவச்சலமே பாவத்திற்கு மறித்து அடக்கம் மனுப்பட்டு தேவனுடைய வீணாக மாறப்பட்டு விட்டபடினால் தேவனுடைய ஆலயத்திற்கும் இக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது இக்கிரகத்துக்கு அலங்காரம் வச்சிருப்பாங்க ஏன்னா உயிர் கிடையாது அழகு கிடையாது மொட்டையா மொழிக்கையா இருக்கும் அப்படி மொட்டையா மூலிக்கையாக இருக்கிற ஒரு விக்கிரத்தை கொண்டு வந்து அடிச்சு கண்மையெல்லாம் போட்டு நகரத்துக்கெல்லாம் பாலிசடி காதல் கடத்தல் எல்லாம் போட்டு அது விக்கிரகம் அதனால தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால் தேவனக்குள் வாசமாக இருக்கிறபடினால் விக்கிரகத்தை போல இருக்க வேண்டாம் என்று நம்ம கற்றுத்தருகின்றன அருமையான தேவ ஜாமியில் சரீரம் மர்வமடையப் போகின்ற கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் எல்லாம் மாறி எண்ணங்கள் எல்லாம் மாற்றமடைந்து மாற்றமடைந்து ஒரு நாள் இயேசுநாதரை மாற்றமடையப் போகிறது போகச் செல்லும் போது வாஞ்சியை குறித்து வாசிக்கலாம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தலை வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கெட்டி அடைகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு உப்பான மரணத்துக்குள்ளாகி நான் எப்படியாயும் மறித்தோன்றது உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் வந்துவிட்டேன் ஆத்மா இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஜீவனை பற்றி உயிர் வீழ்ச்சி அடைந்து உயிர் உள்ள மனுஷனாக கொண்டிருக்கிறோம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவரையும் வல்லமையும் அவருடைய பாடுகளில் ஐக்கியத்தை மறுகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மறித்தோரது உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும் வாசிக்கலாம் அவருக்காக எல்லாவற்றின் நஷ்டம் விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நஷ்டம் என்று விட்டதை மறுபடியும் விரும்பாமல் இருப்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறான் தெரியுமா குப்பையாக எண்ணுகிறேன் குப்பையாள் யாரும் உடம்புல பூசிக்கொள்ள மாட்டார் மறுபடியும் குப்பையாக எண்ணுகிறேன் அவருடைய பார்வையில் இது ரொம்ப அற்பமான காரியம் குப்பைக்கு சமாளமா அவர் புதிய செல்வங்கள் எல்லாம் பரலோகத்தை பார்த்தால் வைரங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வீதிகளெல்லாம் தெளிவான பசுமணிதால் உண்டாக்கப்பட்ட பரிசுத்த நகரம் என்று ஆயத்தமாக இருக்கின்றது பார்த்து விட்டபடினால் அவருக்காக முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட கீழமைத்திருப்பதை பார்த்திருந்தபடினால் அதை அடைந்து கொள்ள வேண்டும் எப்படி ஆயுள் மருத்துவ உயிர்த்தலிலே பங்கு பெற வேண்டும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நான் பங்கு பெற வேண்டும் அவருடைய மனத்துக்கு ஒப்பமான மறி மக்களை மீட்பதற்காக மறித்தாரோ மீட்பின் வேலைக்காக வருகை சீக்கிரமாக இருக்கும் வரும்போது நாம எல்லாரும் உயிரோடே மர்ணமாக போறோம் இப்ப இந்த ஊசுகாரனுக்கு உயிரோடே மரணமாக செத்துதான் செத்தா தானே இது பிழைக்கும் அனால செத்தப்படுதா உயிரோட ஒரு பிரசகமி நம்ம எல்லாரும் இணை செய்ய மாட்டோம் நித்திரை அடைவதில்லை ஒன்று ஒரு பதினைந்தாம் அதிகாரம் அறிவிக்கிறேன் நித்திரடைவதில்லை கடைசிய காலம் கடைசிய காலம் துரிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலேருந்து நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் அந்த இக்காரசத்தம் கேட்டு பாடி எப்படி வெடித்து உள்ளிருந்து ஒரு ஆள் வெளியே போக போகிறது கோழி முட்டைக்குள்ள வெடித்து வெளியே வருகின்றது போலயா ஜீவன் நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கிறது நானவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கோம் அது பரிபூரணப்பட வந்தே சாது சுந்தர் ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு உயிரோட எப்படி மர்வம் ஆக முடியும் செத்த பிறகு ஆத்மா பருவத்து போகலாம் உயிரோடு ராஜ்யத்தை மாட்டாது என்று எழுதியிருக்கிறதே எப்படி ஆக முடியும் ஒரு ஆராய்ச்சி இருந்து தியானம் இருக்கும் பொழுது ஒரு கையேசுநாத கை ஒரு கோழி முட்டை கொண்டிருக்கும் சுந்தர முட்டை இவங்க என்ன இருக்கிறது கேட்டாரா அது வெள்ளக்கரு மஞ்சக்கரு இருக்குது வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லலாம் காற்று இருக்கிறது சரி வேற ரொம்ப நேரம் கழிச்ச நேரம் ஒரு கோழியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஜீவன் அதுக்குள் இருக்கிறது நமக்குள்ளே போல வளரக்கூடிய ஒரு ஜீவன் நமக்குள் இருக்கிறது பச்சை மூட்டை குடிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு சவ் மாதிரி நூல் மாதிரி ஒரு சவு கிடக்கும் கோழி முட்டைக்கு கோழி முட்டை அடிச்சு குடிச்சா ஒரு சம்பு கிடக்கும் அதுதான் இந்த ஜீவன் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த உணவுகளும் அந்த காற்று பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதை கொஞ்ச கொஞ்சமாக குடித்து குடித்து வளர ஆரம்பிக்கிறது அது எங்க இருக்கணும் தெரியுமா அந்த கோழி முட்டை வெயில்ல போட்ட பானைக்குள்ள வச்சாலும் கொஞ்சம் ஆகாது அந்த கோழியனுடைய அதனுடைய உஷ்ணம் தான் சரியான உஷ்ணம் கொடுத்து கொண்டே இருக்குமா அதிகமான தேவை சுந்தர் பேசிட்டு வந்திருக்கிறாரு இப்ப கோழியுடைய ஜீவன் உள்ள இருக்கு இல்லையா சரி இந்த முட்டை உடைச்சு பார்த்தா இப்ப அந்த கோழி குஞ்சு உள்ள தெரியுமா தெரியாது அது எப்ப தெரியும் அது நாள் கழித்து அப்ப அந்த கோழியோட வயிற்று கோழி இருந்தாதான் அதோட வளர்ந்துட்டே இருக்கும் அதனால அவர் ஏற்ற காலத்து உயர்த்து முடிக்கு பலத்தடங்கிருங்கள் கடையில் கஷ்டம் இருந்தும் போது வெளியே போடலாமா அப்படின்னு ஜெனர் சொல்லுவாங்க அங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஆட்டமாட்டம் அந்த போராள ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க சேர் போடலாம் நிறைய கிடைக்கல ஆட்டு சீட்லாம் கிடைக்கும் நல்லா புரிந்து வியாபாரிகளுக்கு தனி மாநாடு தனி கூட்டம் கொள்ளுடி கலந்தராசி பத்து எனக்கு ியமான துர்த்தது அதற்காகத்துவதற்காக தேவ ஜனமி அந்த கோழி குஞ்சுக்குள்ள கோழி முட்டைகள் இருந்து அந்த குஞ்சு வளர்ந்து கொண்டே இருக்கும் எங்க நாங்கெல்லாம் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க எங்க பாட்டிமாரெல்லாம் அப்படி கோழி முட்டையை வச்சு குஞ்சு குறிச்சி எடுக்கிற பார்த்திருக்கோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் முப்பது நாற்பது மூட்டையை வச்சு நான் பாப்பாங்க கோழி வெளியே பேர கூடாது கோழி அழிச்சுட்டு நடப்பாங்க வெளிய போன விரட்டி விடுறேன் சத்தம் சத்தம் போட்டிட்டே இருக்கும் அந்த வரைக்கும் சத்தம் கேட்காது அங்க என்ன இருக்காது தெரியுமா தண்ணி கிடையாது காற்று கிடையாது கிடையாது அந்த லிக்கூட உறஞ்சி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அது வரைக்கும் தான் அங்க இருக்கும் நமக்கு அது வரைக்கும் தான் ஆதரவு இருக்கும் அடுத்து அந்த வரும்போது சட்டம் வெளிப்பட போகின்றது முத்திரை குத்தாத யாருக்கும் எதுவுமே தண்ணி கூட குடிக்காது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சட்டத்திலே சிநாதர் வரப்போகிறார் அருமையான தேவ ஜனமே அமிதமான ஏற்பாடுகளாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் என்பதை நாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த கோழிக்குஞ்சு வளர்ந்து கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துட போறேன் இங்க உனக்கு முன்னால வந்து அக்கா கண்ணெல்லாம் இருக்கிறாங்க உனக்கு நல்ல ஆகாரம்லாம் இருக்குது தண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன் கவலைப்படாத உனக்கு நல்ல கட்டி ஆகாரங்களா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்குமா பாருங்க அறிவில்லாத அந்த பிராணி குறைந்த அருவுள்ள ஒரு பிராணி குஞ்சு குடித்தோட குஞ்சை கொண்டு தண்ணி காட்டுறது கூட்டிட்டு போகும் தெரிந்த ஒரு பாத்திரத்துல பாத்திரத்துல குண்டு பாத்திரம் வச்சா செஞ்சிடும் அந்த குஞ்சு வந்து அப்படியே குடிக்க தாய் பறவை தொண்டை வரண்டு சில மணி நேரம் கத்தி கத்தி கத்தி தொண்டை வரலாம் அப்படின்னு இது சொல்லுமா சிறகு அடிச்சு நல்ல உருளி சரியா போ தோடு உடஞ்சிரண்டு அப்படி அசைக்கிற உடனே தோடு எல்லாம் உடஞ்சி வருது சில குஞ்சு சத்தவரையும் கம்மி ஆயிடும் கூப்பிட்டு போட்டு சத்தம் போயிடும் அந்த கோடி வந்து அழகு நாள் அந்த மூட்டை குத்தி உடச்சிக்கு எடுத்து இப்படி ஒரு நாள் மர்மம் கிடைக்கும் சொல்லி சாது சுந்தர சொன்னதாக அவர் தன்னுடைய புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஜீவனை பெற்றிருப்பது எதற்கு தெரியுமா பெற்றிருக்க மாத்திரமல்ல நம்ம அவரை போல மாற்றுவதற்காக ஒரு நிமிஷத்திலே ஒரு நிமிஷத்தில் திருமம் எழுதும் பொழுது ஒரு அவசரத்தை மாத்திரம் வாசிக்கலாம் ஒன்று திசை இருக்கு நாலாம் ஆறும் முதல் வாசிப்போம் நாம் ஏசு கிறிஸ்து மறித்து திரும்ப பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படி இயேசுக்குள் நித்திரி அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் ஆகினாலும் நித்திரை அடைஞ்சவர்களுக்காக கவலைப்படக்கூடாது சொல்றோம் அப்படின்னு ஆண்டாண்டு போறதும் அழுது புரண்டாலும் மாண்டாறு மறுவதில்லை மானிட நீடி சொன்னது மாதிரி செத்தவங்களுக்காக அழுது டே கடப்பாக அழுது எழுதி சில செத்து போறாங்க ஆனா தேவண்ட பிள்ளைகள் ஆகிறான் துக்கப்படும் சிலை நாடுகள் துக்கம் இருக்க வேண்டிய புரிந்து போகிற நிலைமை துக்கத்துக்கு பிள்ளைகளை கட்டி கொடுத்தா கூட வீட்டில் சந்தோஷம் அது போல கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் நித்திரவிந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு கொண்டு வருவார் வரும்பொழுது அவருக்குள்ளாக வாழ்ந்து மறித்து போன வர சத்துவங்களுடைய எல்லாம் அவரோடு கூட வரப்போகிறது வந்து கல்லறைக்குள்ள பிரவேசித்து அந்த பாடி திரும்ப மர்வமாகி அவள் எல்லாம் எழுந்து பரமகம் செல்லப்போகிறது அடுத்தபடியாக கர்த்தி வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்தடி வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நிச்சய அடைந்தவர்கள் மறித்தவர்கள் தான் முதலாக இருந்திருப்பார்கள் ஆகையினால் அந்த நிச்சயடைந்தவர்களுக்கு முந்தி கொடுக்கிறதில்லை கருவமை ஆர்வாரத்தோடும் தூரடி சம்பத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துகள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் கருத்திற்கு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுது கருத்துடனே கூட இருப்போம் இந்த வார்த்தைகளினாலே ஒரு ஒரு தேற்றுக்கு வேறு எதையும் போய் குழப்பிட்டு இருக்காதிங்க இந்த வார்த்தையினாலு வரப்போகிறார் அப்படி நாம் கடந்து செல்ல போகிறோம் அவருடைய சரீரத்திற்கு நம்முடைய சரீரத்தை மறுபடுத்துவார் என்று பரிசுத்தவியத்தில் வாசிக்கிறோம் அர்ப்புமான சரீரத்தை தேவ ஜனமே அந்த நாள் மிக அதிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது சடலை மருவமடையை செய்ய போகிறார் என்று சொல்லுகிறேன் அப்படி கிறிஸ்துவை போலுயா அநேக சகோதரர்களுக்குள்ளே தம்முடைய குமார் விசேஷித்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு சில மேன்மைகளை அன்று கொடுத்திருக்கிறாரா நம்மளாறு அவரை போலவே இருக்கப் போகிறோம் அப்போது நமக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதையும் மிகுந்த அதிகமாக இருக்கும் வருகின்றார் அருமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக இருந்த உலகத்தில் இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவனால் உயிர் திழந்தார் அந்த உயிர் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நீதிவான்களாக மாற்றுவதற்காக வேலும் வாக்கிய திரும்பி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மர்வமடைந்து ஒரு நாள் மகிமையில் எடுத்துக் காலம் வரப்பகுந்தது அதற்காக காத்திருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளையே ஒருவரை காணும்போது சகமக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் அவிசுவாசங்கள் வரும்போது எல்லாம் எதையே சொல்லி ஒருவரை ஒருவர் வேண்டும் என்று பரிசுத்தாவியான மாறாமர்களை சொல்லாதீங்க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 புகாரங்களுக்காக செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கருத்துடைய லாபத்தை தொழுது கொள்வே ஆறாவணிக்கு வந்து தொழுது கொள்வது மாத்திரமில் எப்போது சமயம் கிடைத்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காணப்படுங்கள் தொழுகை செய்யுங்கள் வீண் வார்த்தைகளை பேசி வீண் காரியங்களை சொல்லி வீணாணோடு கூட பழகி வீடு வீடாக அலையத்திருந்தி எல்லாம் ஆகாதபடிக்கு எப்போ சமயங்களைத்தான் தேவசபத்தில் காத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அன்றைக்கு நன்றி செலுத்துங்கள் அடுப்பையே சிறமை அழைத்துக் கொண்டு போகிறார் கடைசி நாட்கள் ஒரு எக்கால சத்தம் பிரதமர் தூதருடைய சத்தத்தோடும் தேவனுமானார் உலகமெல்லாம் ஆச்சரியப்பட போதோ ஒரு சத்தம் கேட்டது இமைப்பொழுது ஒரு நிமிஷத்திலே கண்மூடி முழிக்கிறதுக்குள்ளே அந்த மின்னல் கலக்கிறது தோண்டி நேருக்கு பிரகாசிக்கிறது போல ஒரு பெரிய ஒளி உலகத்தில் பிரகாசிக்கும் எல்லாரும் அப்படியே மருவமாயாக திருப்பிவிட போகலாம் இந்த காலங்கள் நெருங்கி வருகிறது கத்திரமே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நாம் ஆயத்தப்படுவோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்